அன்பு நேயர்களே நற்றினை இணைய வானொலியின் வழியே பாட்டோடுதான் நான் பேசுவேன் தென்றல் காற்றாக நேயர்களின் காதோடுதான் நான் பேசுவேன் அற்புதமான பாடல்களை கேட்டு ரசித்து உங்களுடைய உள்ளத்தில் அதற்கென ஒரு தனியிடத்தை தருவதற்கு நீங்கள் முனைந்துவிட்டீர்கள் என்பதை நான் அறிந்து மகிழ்கிறேன் இன்றைக்கு நீங்கள் என்ன பாடல் நமக்காக தரப்படும் என்கின்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ ஒரு நாள் யாரோ என்ன பாடல் தந்தாரோ முதல்வரியே உங்களுடைய உள்ளங்களை பரவசப்படுத்துகிறதல்லவா ஆம் நேயர்களே பாடல் ஒலிப்பதிவு ஆகிற சூழலில் இசையமைப்பாளர் தன்னுடைய குழுவோடு நின்று அந்த இசை குறிப்புக்களை அவர்களுக்கு தந்ததை அவர்கள் பின்பற்றி ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று இருக்கக்கூடிய இசை கருவிகளை எப்படி கவனத்தோடு வாசிக்க வேண்டும் என்பதை கவனித்து கொண்டு அந்த குழுவிற்கு பொறுப்பு வகிப்பவராக முன்னின்று பாடல் பதிவின் போது உற்சாகமாக இருப்பார் அதே நேரத்தில் கவிஞரின் பாடலை கையெழுத்துப் பெறதையாகிய வாங்கி கொண்ட பாடகனோ பாடகியோ அதை சக்தி மைக்கின் முன்னால் நின்று இசையமைப்பாளரின் அன்பு கற்றலைக்கேற்ப அந்த பாடலை பாடுவார் அது ஒலிப்பதிவாவதை படங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வானொலி நிலையத்திலும் அதுபோல்தான் இந்த இரண்டு ஸ்டுடியோக்களிலும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பரவலாக எல்லோருமே பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பானது திரைப்படங்களின் வழியாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வழியாகவும் உங்களை வந்து அடைந்து ஒருவாறு இந்த நிகழ்வை மனங்களிலே நீங்கள் பார்த்து அனுபவித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ என்று பி சுசிலாவின் குரல் அமைகிறது இந்த பாடலிலே தன்னுடைய சகோதரி ஒலிப்பதிவு கூடத்திலிருந்து பாடுகிறாள் அதை உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் வீட்டின் கூடத்திலே அமர்ந்து கேட்பதற்கு அவன் ஏற்பாடு செய்துவிட்டு அது வானொலியின் வழியாக வருகிறது கேளுங்கள் என்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டையும் செய்துவிட்டு அந்த சகோதிரியை அந்த வீட்டின் ஒரு அறையில் இருந்து கொண்டு பாடச் சொல்கிறான் அவனே இசையமைப்பாளராகவும் ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய சிறுகரண்டி டம்ளர் பிற சமையலறை பொருள்கள் இவைகளை பயன்படுத்தி கொண்டே மிகச்சிறப்பாக இசை அமைத்து அதையும் அந்த பாடலோடு சேர்த்து அவன் வழங்குகிற அந்த சுறுசுறுப்பு இந்த பாடக் காட்சிக்கு அலாதியான ஒரு சிறப்பை சேர்த்திருக்கும் அந்த சகோதரனாக நடிகர் நாகேஷ் பாடலை பாடுபவராக ஜெயலலிதா அவர்கள் இந்த காட்சி மேஜர் சந்திரகான் எனும் திரைப்படத்தில் இடம்பெற்றது பி சுசீலாவின் குரல் இதிலே எவ்வளவு அற்புதமாக பொருந்தி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கேட்கிற பொழுது இது மாதிரியான பாடல்கள் படத்தின் காட்சி சூழலோடு எப்படி பொருத்தி வருகிறது தனியாக கேட்கிற போதும் நம்முடைய உள்ளத்தில் எத்தகைய உணர்வுகளையெல்லாம் மீட்டி நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் ஆம் நேயர்களே பாட்டோடுதான் நான் பேசுவேன் இதோ அந்த பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள் kit chaladi